நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்யப்போறது அரிசி மாவு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் அரிசி கால் கப் தேங்காய் துருவல் கால் கப் வெள்ளம் ஒரு கப் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல அரிசியை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த கால் கப் அரிசியும் தேங்காய் துருவலையும் ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா மையை அரைச்சி வச்சுக்கணும் அந்த அரைச்சிட்டு ஸ்டவ் துவச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த மாவு கொட்டி நல்லா கைவிடாமல் கலறி வேக விடணும் மாவு நல்லா வெந்து வரணும் இன்னொரு சைடில் ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டு பாகு காசிக்கலாம் அது பாகு காசி அது வடிக்கட்டி அதை வச்சுப்போம் இந்த மாவு வெந்த உடனே இந்த வெள்ளை பாகு அதில் கொட்டி நல்லா கைவிடாமல் கலரணும் ஏன்னா வெள்ளம் கொட்டதுக்கப்புறம் வந்து அடி பிடிச்சிடும் கலராமல் இருந்தோன்னா கலரிக்கிட்டே இருக்கணும் சிம்மில் ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து இந்த பாயசம் நல்லா அரிசி இந்த வெள்ளம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆன உடனே ஏலக்காய் தூள் அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு சப்பத்தை வச்சு முந்திரி திராட்சை போட்டு அதை வறுத்து இதில் கலந்து கொட்டிட்டு ஸ்டவ்வாக படிடுவோம் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அரிசி மாவு பாயசம் தயார் இதை வந்து அரிசி தேங்காய் பாயசம்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மீண்டும் சந்திப்போம்